தான மே கிறிஸ்தவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்தின் தலைப்பு பாவம் தலைவர்கள் வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் முப்பத்தி ஐந்து பதினெட்டு முதல் இருபத்தி மகா சபையிலே உம்மை துதிப்பேன் திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன் வீணாய் எனக்கு சத்துருக்கள் ஆனவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்திலே அமைதலாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களே கருதுகிறார்கள் எனக்கு விரோதமாய் தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆ aa aa எங்கள் கண்கள் கண்டது என்கிறார்கள் கர்த்தாவே நீர் இதை கண்டீர் மெளனமாயிராதேயும் ஆண்டவரே எனக்கு தூரமாயிராதேயும் என் தேவனே என் ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்திரளும் என் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும் என்னை குறித்து அவர்களை மகிழ ஒட்டாதிரும் அவர்கள் தங்கள் இருதயத்திலே ஆஆ இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாத வெடிக்கும் அவனை விழுங்கிவிட்டோம் என்று பேசாத வெடிக்கும் செய்யும் எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெக்கி நாணி எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லெச்சையாலும் மூடப்படக்கடவர்கள் என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள் என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது தூதியையும் சொல்லி கொண்டிருக்கும் இன்றைய வசனம் ஆயனை ஆடுகள் சிதறடிக்கப்படும் மத்தேயும் இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று பழையற்பாட்டியல் அது சொல்லப்பட்ட இடம் சகரியா பதிமூன்று ஏழு Strike the shepherd and the sheep shall be scattered. எல்லா கிறிஸ்தவர்களுமே பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக போக வேண்டியது இருந்தாலும் கிறிஸ்தவ ஊழியத்தில் இருப்பவர்களும் தலைவர்களும் பிசாசின் முக்கிய குறியாகி விடுகிறார்கள் மரத்தை காலி பண்ண வேண்டுமானால் இலைகளையா பறிப்போம் கிளைகளையா வெட்டுவோம் கோடரியை மரத்தின் வேற அருகே அல்லவோ வைப்போம் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் கிறிஸ்தவ தலைமத்துவத்தில் இருந்துவிட்ட நான் சொல்லுவது தலைவர்களை பார்த்து பொறாமை கொள்ளாதிருங்கள் பரிதாபப்படுங்கள் டோன்ட் என்வி த லீடர்ஸ் பிட்டிதம் பக்தியுள்ள தலைவர்கள் தங்கள் பொறுப்புகளுக்கு தாங்களாவே தெரிந்து கொண்டோ ஆசனங்களை பிடித்து கொண்டோ வந்து சேரவில்லை தான் கட்டாயப்படுத்தி அவர்களை அங்கு அமர்த்தினார் இவ்விதை போர் பொறுப்புகளை ஏற்க மாட்டோம் என்று அவர்கள் எத்தனையோ சாக்கு போக்குகளை சொன்னாலும் ஆண்டவர் அதையெல்லாம் ஒத்துக்கொள்வதில்லை மோசை அழைத்தார் நான் திக்குவாயன் என்றார் விட்டாரா விடவில்லை எறேமையாவை அழைத்தார் நான் சிறு பையன் இதெல்லாம் எனக்கு தெரியாது முடியாது என்று சொன்னான் விட்டாரா விட்டாரு எப் ப்பொழுதும் அழுத்தும் பொறுப்புகளின் பாரம் பிரச்சினைகளினால் தூக்கமில்லாத இரவுகள் அடிக்கடி பயணங்கள் அதிக வேலை மக்களின் அளவுக்கு மீறிய எதிர்பார்ப்புகளால் உண்டாகும் நெருக்கம் உடன் ஊழியரிடையே ஒத்துழைப்பு இல்லாமை சண்டைகள் சுவிசேஷத்தின் எதிரிகளிடமிருந்து வரும் பயமுறுத்தல்கள் பண நெருக்கடி குடும்ப பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வரும் சோதனைகள் இன்னும் இதுபோன்று ஏராளமான காரியங்கள் தலைவர்களது உடலை கலைப்படைய செய்து மனதை விரக்தியடைய பண்ணி ஆன்மாவை பலமிழக்க செய்துவிடுகின்றன போதும் ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று எலியா திக்க தரிசி போன்ற வீரதீர புலிகள் கூட கதறுவதில் அதனால் தான் ஆச்சரியப்படக்கூடாது மெய்ப்பனை வெட்டும் சாத்தானின் திட்டம் இந்த கடைசி நாட்களில் வலுப்பெற்று வருகிறது பாதி ஊழியருக்கு மேல் தீராத வியாதி பயங்கரமான விபத்துக்களில் ஊழியர் சிக்குவது சகஜம் குடும்ப பிரிவினைகளும் நடத்தை கெடுவதும் சர்வசாதாரணம் ஊழல் மலிவு நண்பர்களே பிரசங்கிமார்கள் அபூர்வ பிரவிகள் அவர்களும் சாதாரண மனிதர் இந்த அறிவு இப்பொழுதுதான் மக்களுக்கு உதித்திருக்கிறது மக்களுக்காய் ஊழியர்கள் போதுமான அளவு ஜபித்து விட்டனர் இப்பொழுது ஊழியர்களுக்காய் மக்கள் ஜபிக்க வேண்டிய காலம் தனிமை என்னும் சிலுவையே தலைவர்களுக்கு மிக மிக பழுவானது இயேசு கிறிஸ்து கசப்பான பாத்திரத்தில் பருகுவதற்காய் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த போது அவருடைய சீஷர்களோ முதன்மைக்கும் பதவிக்கும் போட்டா போட்டி போட்டுக்கொண்டிருந்தனர் அவர் ரத்த வேறு சிந்திக்கொண்டிருக்கிறார் அவர்களோ அயர்ந்து தூங்கிவிட்டனர் பாதுகாக்கிற தூதர்கள் கூட கொஞ்ச அங்கு இல்லை கடவுளும் தன்னை கைவிட்டு விட்டாரோ என்று சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த தோன்றிற்று நண்பர்களே தலைவர்களை உற்சாகப்படுத்தவும் அவர்களுக்கு புத்துணர்வு ஊட்டி உதவவும் உங்களாலான அத்தனையும் செய்யுங்கள் தலைவர்கள் நன்றாயிருந்தால் நீங்கள் நந்தாய் இருப்பீர்கள் ஹென்றி லைட் என்ற பக்தன் இவிதமாக ஒரு பாடலை தன்னுடைய வேண்டலாய் எழுதினார் ஜீசஸ் ஐ மை கிராஸ் ஹேவ் ಟேக்கன் ஆல் டு லீவ் அண்ட் ஃபாலோ தி லெட் தி ورلڈ டிஸ்பைஸ் அண்ட் லீவ் மீ தே ஹேவ் லெஃப்ட் மை சேவியர் டு ஃபோர்ஸ் மே ஹேட் And friends may shun me. Show thy face. All is என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியர்கள் தலைவர்கள் யாராவது இருப்பீர்களானால் சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுக்காக ஜெபிக்க, உங்களை சரியானபடி புரிந்து உங்களை தாங்க ஆண்டவர் இன்னும் செலரை வைத்துதான் இருக்கிறார் ஆண்டவர் உங்கள் பக்கம் பயப்படாதிருங்கள் துணிவோடு ஊழியத்தில் முன் செல்லுங்கள் ஆயனை வெட்டு ஆடுகள் சிதறடிக்கப்படும் ஸ்ட்ரைக் த ஷெப்பட் அண்ட் த ஷீப் ஷால் பி ஸ்கேட்டர்ட் ஆனால் தேவன் ஆயரை மெய்ப்பனை பத்திரமாக காத்து கொள்ளுவார் காத்து கொள்ளும்படி அவர்களுக்காக மன்றாட வேண்டியது மந்தைகளின் பொறுப்பு ஜபிப்போம் நல்ல ஆண்டு வரே இந்த அருமையான நாளிலே ஊழியர்களுடைய பிரச்சனைகள் தலைவர்களுடைய பரிதாப நிலைகள் இவர்களை சுற்றி காட்டி குற்றப்படுத்துவதை விட அவர்களுக்காக முழங்கால்களை மடக்கி உமை நோக்கி மன்றாட வேண்டும் என்கிற ஒரு குறிப்பை ஒரு கருத்தை நீர் எங்கள் முன்னால் வைத்ததற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்வோம் எங்கள் சபையின் மேய்ப்பருக்காக எங்களுடைய இயக்கங்களின் தலைவர்களுக்காக பிரசங்கிமாருக்காக சுவிசேஷகருக்காக எல்லா ஊழியருக்காகவும் இப்பொழுது நாங்கள் செபிக்கிறோம் எல்லாரையும் கத்தாவே கண்மணியை போல நீர் காத்துக்கொள்ளும் அவர்கள் நன்றாக இருக்கட்டும் ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவரே அவர்கள் நன்றாக இருக்கட்டும் நீர் அவர்கள் ஆசிர்வதி அவர்களுக்கு விரோதமாக பாதகமாக நாள் ஒன்றும் செய்யாதபடி நீர் எங்களை காத்துக்கொள்ளும் உங்களுடைய நாமத்தை தொடர்ந்து அவர்கள் மகிமைப்படுத்த அவர்களுக்கு நே உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே